ிா வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நமவிதாரம் பவித்தமிதமுத்தமம் தர்மியம் சுசுகம் கத்துமன் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த விஷயத்து உபதேசம் பண்ண போறாரோ அந்த விஷயத்தினுடைய பெருமையை மகிமையை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் முதல் ஸ்லோகத்தில் சுருக்கமாக அதோடய மகிமையை சொன்னார் இங்கே இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார் இதெல்லாம் எதற்காகன்னா இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை சிஷியனுடைய மனசில் நன்றாக உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிசங்கரர் சொல்லுவார் சிஷ்ய புத்தி பிரரோச்சனார்த்தம் சிஷ்யனுக்கு இந்த புத்தியானது ரொம்ப உற்சாகத்தோடு இதை கேட்கணுங்கிற ஆசையோடு இருக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் சொல்கிறார் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு இதில் வருகிறது ராஜவித்யா ராஜகுஹ்யம் ராஜவித்யான்னா இந்த பிரம்மஜானம் கல்வித்துறைகளிலேயே சிறந்த தன்மையுடையது அரசன் அது மாத்திரம் இல்லை ராஜான்னு சொன்னால் இது சிறந்த அறிவொழியே கொடுக்கறது இந்த அறிவொளி தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இந்த அறிவொழி இருந்ததுன்னா எந்த துன்பமும் நம்மளை ஆழமாக உள்ளத்தை பாதிக்காது ஆகையினால் நம்மை அறிவொழி பொருந்தியவர்களாக ஆக்கக்கூடிய வித்தியை இது அறிவொழியிலே சிறந்தவர்களாக நம்மை ஆக்கக்கூடிய வித்யை இந்த வித்யை பிரம்மஜானம் ஆத்மஜானத்துக்கு தான் இன்னொரு பேருது ராஜகுக்ஷ்யம் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் பக்தியோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு படிக்க வேண்டியது அதனால் பிறருக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு சொன்னாலும் இது விளங்காது தகுதி உள்ளவர்களுக்கு இதை கேட்டவுடனே இதில் இன்னும் ஆழமாக ஈடுபட்டு இந்த அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும் அதனால் ராஜகுக்யம் குஹ்யம்னா பாதுகாக்கப்பட வேண்டியது உபதேசம் செய்தாலும் தகுதி இல்லாதவர்களுக்கு விளங்காதது தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே உபதேசிக்கப்பட வேண்டியது இப்படியெல்லாம் இதற்கு பொருள் இருக்குது பவித்ரம் பவித்ரம்னு சொன்னால் நம்முடைய குற்ற உணர்ச்சியை அடியோட நீக்கக்கூடிய சக்தி படைத்தது ஏன்னா குற்றம் செய்யாதவர்கள் உலகத்தில் கிடையாது ஆனாலும் வாழ்க்கையை திருத்தி அமைச்சுக்கணும் நாள்தோறும் ஓரளவாவது நம்முடைய மன அமைதியை வளர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் ரொம்ப கவனமாக தீய செயல்களை தவிர்த்து நல்ல செயல்களை வளர்த்து அமைதியை உணர்வார்கள் ஆனாலும் மனசோடு நமக்கு பற்று நம்ம செய்த தவறுகளை குறித்து நம்ம வருந்துவோம் அது நியாயம்தான் குற்ற உணர்ச்சி ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியும் நீக்கக்கூடியது நம்ம சிலதெல்லாம் செஞ்சிருக்கோம் நல்லதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு சந்தோஷப்படுவோம் கர்வப்படுவோம் தவறுகள்லாம் செஞ்சோமேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியும் இருக்கலாம் அதெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த வித்தைக்கு இருக்கிறது இந்த வித்தியை நம்மை குணமுள்ளவனாகவோ குற்றமுள்ளவனாகவோ காட்டாமல் குணம் குற்றம் இவைகளை கடந்தவனாக நம்மை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறதுனால இது பவித்திரம் பவித்ரம்னா தூய்மைப்படுத்துவதில் தலை சிறந்தது இதம் பவித்ரம் உத்தமம் பவித்ரம் மற்றதெல்லாம் அடிக்கடி நம்ம தூய்மைப்படுத்துகிறதுக்கு அதை உபயோகப்படுத்தணும் ஆனால் ஞானம் எப்படி ஒரு மண்ணெண்ண வாசனை இருக்கிற பாத்திரத்தை நெருப்பில் போட்டால் ஒரேடியாக போயிடுறதோ என்னதான் தேய்ச்சாலும் போகாது நெருப்பில் போட்டால் ஒரேடியாக அந்த வாசனை போயிடும் அது மாதிரி என் மற்ற சாதனைகள் எல்லாம் செஞ்சால் திரும்ப திரும்ப செய்யணும் முழுமையாக அந்த வாசனைகள் தீய வாசனைகள் போகாது இங்கே இது என்ன பண்ணோம்னா நல் வாசனை தீய வாசனைகளோடு இருக்கக்கூடிய நம்முடைய பற்ற அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அறிவுது ஆகையினால் உத்தமம் பவித்திரம் உயர்ந்த தூய்மைக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் பல பிறவிகளுக்கு காரணமாக இருக்கிற புண்ணிய பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பிரத்யக்ஷ அவமம் நம்ம நன்றாக படிக்கிற போதே புரியும் நம்ம ஏதோ படித்து முடித்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு அதை அனுபவித்து உணர்றதுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க படித்து கொண்டே இருக்க இருக்க அவகமம் பிரத்யக்ஷம்னா நேராக புரிஞ்சுக்கலாம் சொர்க்க லோகத்தை நம்ம நேராக புரிஞ்சுக்க முடியாது கடவுள் கூட எங்கே இருக்காருங்கிறது கூட நமக்கு புரிஞ்சிக்க முடியாது ஆனால் நான் இருக்கேங்கிறது எனக்கு தெளிவாக புரிகிறது இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே நான் இருக்கேங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை நான் யார்கிட்டையும் வெரிஃபை பண்ண நான் இருக்கேங்கிறதுக்கு பிரமாணம் ஆதாரம் நான் தான் அப்படி நான் என்னவா இருக்கேங்கிறது மாத்திரம்தான் எனக்கு தெளிவாக இல்லை அதுக்கு சாஸ்திரங்கள் மகான்களுடைய உபதேசங்கள் எனக்கு துணை புரிகின்றன அதனால் அது தெளிவாக புரியறதுங்கிறார் இந்த வித்ய வந்து எங்கேயோ இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுறதில்ல நம்மை பற்றிய உண்மையைத்தான் பேசுகிறது அதனால பிரத்யக்ஷ அவமம் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியது பிரம்மலோகத்தில் போய் படிக்கிற விஷயம் இல்லை தர்மியம் அதே சமயம் தர்மத்துக்கு முரண்படாது வாழ்க்கையில் இதை படிக்கிறதுனால நம்ம அதர்மத்துக்கு உபயோகப்படுத்த மாட்டோம் இந்த அறிவை தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த அறிவு கொடுத்தா தவறான வழிக்கு பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகையினால்தான் சொல்கிறார் தர்மசாஸ்திரத்துக்கு முரண்படாதது சுசுக்கம் அதாவது இந்த வித்தை மிகவும் எளிமையானது உண்மையிலேயே நமக்கு பக்குவம் இருந்தால் இது இவ்வளவு எளிமையாக இருக்குதுன்னு தோணும் பக்குவம் இல்லைன்னா ரொம்ப கடினம் தோணும் ஏன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் உலக விஷயத்தையே நினச்சி நினச்சி மனசு அப்படியே அது முழுக்க அந்த குப்பையாக நிறைஞ்சு கிடக்கு அழுக்காக இருக்குது அதனால் தெளிவாக நம்மை பற்றி சிந்திக்கிற ஒரு சுபாவமே நிறைய பேருக்கு இல்லை அதனால இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம் ஆனா ஆன்மவித்தை மெத்த கடினம்னு சொல்றது உண்டு மெத்த சுலபம்னு சொல்றது உண்டு பக்குவம் இல்லாதவர்களுக்கு கடினம் பக்குவம் உள்ளவர்களுக்கு சுலபம் ஆகவே சுசுகம் மிக மிக எளிமையாக விளங்கக்கூடியது கர்த்தும் சுசுகம் இதை புரிந்து கொள்வது மிகவும் எளிதானது அவ்வியம் அழியாத பலனை தருவது இந்த அறிவை பெற்றுவிட்டால் நமக்கு வரக்கூடிய பலன் நிலையானது மற்றதெல்லாம் செயல் புரிஞ்சா வர பலனெல்லாம் என்ன பூஜை பண்ணினாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் என்ன தானங்கள் பண்ணினாலும் அவைகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த யதா கர்மம் ததா பலம்னு இருக்குது அதாவது செயல் எப்படியோ அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் வேலைக்கு தகுந்த கூலிங்கிற மாதிரி இங்கே அப்படி இல்லை இந்த அறிவு ஒரு அழியாது அந்த அறிவில் வந்து வளர்ச்சிங்கிறதோ தேய்வுங்கிறதோ கிடையாது உள்ளதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்கிற விஷயம்தான் ஆக இவ்வளவு சிறப்புடையதுன்னு சொல்லி இதனுடைய மகிமையை சொல்கிறார் इदं ஞானம் राजविद्या राजगुह्यं उत्तमं पवित्रं பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம் கர்த்தும் சுசுகம் அவ்வயம் ஏழு வகையான லட்சணங்களை சொல்லி இதனுடைய மகிமையை உபதேசம் பண்ணி இருக்கிறார் தொடர்ந்து நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை படிக்கிறதுக்கு முற்படுவோம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகம்தர்மியம்